கதை சொல்லும் முக்கனி என்ன என்பாங்கடியிலிருந்து அவரோட பையன் பேரு வீரேந்திரன் வீரமுத்துக்கு அவங்க பையன் வீரேந்திரனை பெரிய வீரன ஆக்கி காமிக்கணும் ஒரு ஆசங்க அவருக்குள்ளாரு அதனால என்ன பண்ணாரு திடீர்னு ஒரு நாள் நைட்டு நேரத்துல அவங்க பையனை ஒரு காட்டுக்குள்ளார அழைச்சிட்டு போறாருங்க அழைச்சிட்டு போய் அவரோட பையன்கிட்ட சொல்றாருங்க இந்த மாதிரி நீனு நான் சொல்ற மாதிரி செஞ்சேன்னா நீனு ஒரு பெரிய வீரனா ஆகிரலாம் வீரேந்திரா அப்படின்னு சொல்லி சொல்றாராம் என்னப்பா நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேக்கிறானா உடனே இந்த மாதிரி இந்த நைட்டு ஃபுல்லா நான் உன்னோட கண்ணை கட்டிடுவேன் ஆனா நான் இங்க இருக்க மாட்டேன் நீ மட்டும் தனியா இந்த காட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வீரமுத்து சொல்றாரா அவங்க பையன் இது உனக்கு ஒரு பெரிய சவாலா நான் வைக்கிற அப்படின்னு சொல்லவும் வீரேந்திரன் வர இளவய பையனா அதனால சவால் கண்டிப்பா நான் ஜெயிச்சு காமிப்பா அப்படின்னு ரொம்ப தைரியமா சொல்றா அதுக்கப்புறம் வீரமுத்து வந்து சொல்றாராம் இந்த நைட்ல நீ என்ன நடந்தாலும் நீ என்ன பண்ணாலும் உனக்கு நீ வீட்டுக்கு காலையில வரைக்கும் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறார அப்புறம் வீரேந்திரன் சொல்றான் நீங்க வீரேந்திரோட கண்ண கட்டிடுறாருங்களா கட்டிட்டு விட்டுட்டு இவரு மெல்லமா கிளம்புறான் அது வீரேந்திரன் வந்து அவருடைய காலடி மெல்ல மெல்லமா கொறைய குறைய அந்த சத்தம் கேக்கு இல்லைங்களா அத கேக்க கேட்க அவரு மெல்ல மெல்லமா போயிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த நடக்கிற சத்தமும் அவங்க அப்பா அங்க இருந்து போயிட்டாரு அப்படிங்கறதான் சரி கொஞ்ச நேரம் போது ஒரு ஆந்த வந்து கத்துது இவனுக்கு லைட்டா பயம் வந்து ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நிறைய ஊழ இடற மாதிரி சத்தம் அவனுக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மரம் எல்லாம் பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிருச்சு காத்து பயங்கரமா அடிக்க அடிக்க மரம் ஆரம்பிச்சிருச்சு அது இல்லாம தூரல் வேற ஒன்னு ஒண்ணு போட ஆரம்பிக்கவும் குளிர் வேற பயங்கரமான குளிர் அதனால நடுங்க தாங்க முடியல இந்துக்கு நடுவுல வேற இவனுக்கு இந்த மாதிரி சத்தங்கள்லாம் அவனுக்கு அங்க கேட்கவும் இவனுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு அந்த பயத்திலேயே வந்து கத்தரம்பிக்கிறான் யார வந்து காப்பாத்தியா விட்டுப்பா என்ன யாராவது யாருமே கத்துறான் அந்த காட்டுல தனியா நின்று கத்துனா யாருமே வரல ரொம்ப நேரமா கத்தி கத்தி பாத்தான் கத்தி கத்தி அவனோட எனர்ஜி தான் வேஸ்ட் ஆச்சே தவிர யாருமே காணும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே அவன் வந்து அவனோட மனசுக்குள்ளார ஒரு துணிச்சலை உருவாக்கிக்கிட்டான் தைரியத்தை வரவழிச்சுக்கிட்டு சரிடா இனிமேல் என்னதான் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம் இந்த இடத்துல அப்படின்னு யோசிச்சு அவனவே அமைதியா அங்க என்னென்ன சத்தங்கள்லாம் கேக்குதோ அதை சைலண்டா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல அவனுக்கு தூக்கமும் வந்துருச்சு நல்லா தூங்கிட்டான் காலையில சூரியனை ஒதிச்சிட்டு வெயில் வந்து அவன் மேல பட்டுட்டு அப்பதான் எழுந்திருக்கான் எழுந்துட்டு தன்னோட கண்ணில் கட்டின அந்த துணிய எடுத்துட்டு பாக்குற முன்னாடி பார்த்தா அப்பா அவங்க அப்பா அப்பா நீங்க எப்பப்பா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அவங்க அப்பாவை ஏன்னா நைட்டு ரொம்ப பயந்துட்டான் அதனால ரொம்ப கட்டி கண்ணெல்லாம் உனக்கு கலங்கிடுச்சு அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பா பதில் சொல்றாரு ஏன்பா நான் உன்னை விட்டு போனாதானப்பா நான் வரத்துக்கு நான் உன் கூட இங்கேதான்ப்பா இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் உடனே வீரேந்திரன் கேக்குறான் ஏன்பா நான் இருந்ததை நீங்க சொல்லி நான் எவ்வளோ அழுத எவ்வளவு நான் கதர்னேன் ஏன்பா நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு தைரியம் கொடுத்திருந்தா நான் ரொம்ப தைரியமா இருந்திருப்பி சொல்றா உடனே வீரமத்து சொல்றா ஏன் வீரேந்திரா நீதான் உனக்கு தானாவே வந்து தைரியம்தான் தானாவே நீயே வரவழைச்சுக்கிட்டியே நான் இல்லாத உன் மனச நீயே தைரியமா ஆக்கிக்கிட்டு நீயே ரொம்ப துணிச்சலா அது என்னதான் ஆகுதுன்னு பாப்பமே இருந்தியே நான் தான் ரொம்ப கவனிச்சுட்டு இருந்தனே அப்படின்னு சொல்லி சொல்றாராம் அவங்க அப்பா அப்பா தான் விரைந்துட்ட சொல்றா அச்சத்தின் உச்சத்தை எட்டும் போது துணிச்சலை நாம் காணலாம் அவங்க பையனுக்கு அப்பா நம்மள ஏன் இந்த நோக்கத்துல இந்த இடத்துல விட்டாரு அப்படிங்கறத பையன் புரிஞ்சுக்கிட்டு அப்பா கால விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிறானா துன்பங்களும் துயரங்களும் நம்மை வந்தடையும் போது அதனை நாம் துணிச்சலாக எதிர்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் சந்தோஷம் என்கிற புன்னகையை நாம் காண முடியும் நன்றி வணக்கம்